நபி சலு அலிகம் அவர்கள் தடுத்தார்கள் இரண்டு தொழுகைகள் ஆவன ஃபஜருக்கு பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை தோல்வதையும் அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை தோல்வதையும் நபி நபிசல்லு அலெகி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் ஆடை ஆவன ஒரு ஆடை மட்டும் உள்ள போது தம் கைகள் உள்ளே இருக்குமாறு அணிந்து கொள்வதையும் மர்ம உறுப்பு தெரியுமாறு ஒரு ஆடையை முழங்காலை சுற்றி கட்டிக் கொள்வதையும் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற இரண்டு வியாபாரங்களை விட்டும் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் கல் எந்த பொருளின் மீது விழுகின்றதோ அந்த பொருளை இவ்வளவு விலைக்கு தருகின்றேன் என்று கூறிவிருப்பது முனாபதா என்பதாகும் குவிக்கப்பட்ட பொருட்களை பிரித்து பார்க்க விடாமல் அதை தொட்டு பார்க்க மட்டுமே அனுமதிக்கும் வியாபாரம் முலாமசா